வணக்கம் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றனையின் புதரவு குவியலை நிகழ்ச்சிக்காக திருநின்றூர் சென்ட் ஜான்ஸ் மென்ட்ரி மேனேப்பள்ளியிலிருந்து நான்காம் வெப்பமானவன் டி சாய் சரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பயில்களை காணலாம் ஒன்று மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி வெப்பநிலையில் செல்சியஸ் வெப்பமானி மற்றும் பாரன் ஹீத் வெப்பமானி ஒரே வெப்பநிலை அளவீடுகளை காண்பிக்கும் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை சிறுதானியங்களின் ஆண்டாக அனுசரிக்க பரிந்துரைத்த அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை மூன்று ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ராபர்ட் கியோசகி இனி இன்றைய தின கேள்விக்கான பதில்களை காணலாம் ஒன்று மத்திய அரசின் உஜாலா மற்றும் எஸ்எல்என்பி திட்டங்கள் எந்த அமைச்சகத்தால் தொடங்கி வைக்கப்பட்டன இரண்டு இந்தியாவின் முதல் பெண் கிரிக்கெட் வர்ணனையாளர் யார் மூன்று பொருளாதாரத்திற்காக முதல் முறையாக நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்